மையம்ல ஓமோ அலுவல்ல وأشهد أن ونبينا مولانا محمد. اللهم صل على على وعلى وعلى محمد كما صليت சையானவால آل مجيد اللهم மஹமிது மஜித அல்ல وعلى அலை محمد கலி மிவீர தூமி அதி வாங்கி வைதி மாணிய امنا دعاء فقد قال الله تبارك وتعالى في قرانه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اذا اكل المنافقون قالوا نصدق انك لرسول الله சர்வ குகலும் புகழ்ச்சி இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கு உரைக்கா பற்றும் அந்த இறைவனின் பேரே கூறிய புதுபா புற சங்கத்தை ஆரம்ப செய்கிறேன் கலாமும் என் உயிர்களுக்கு மேலான அவர்கள் முஸ்லீம்கள் அனைவரும் சந்தையம் சமாதானம்மா என்ற ஒரு நாள் உலகம் அமைந்ததற்கு பின்னால் மேலான ஜின்ன திருக்குறதோ செல்ல துவர்கள் கிடைக்கட்டுமா என்று வார்த்தைகளை நல்லா ககோல் செய்வானா அல்லாஹுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டிக்கு மேலே அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாக அல்லாவினுடைய நேர காலத்தில் வந்திருக்க கூடிய அல்லாஹுவின் நல்லே நல்லதை கேட்போம் அதன்படி நடப்போம் எங்கள் நல்ல தோடு அழைக்க எண்ணத்தை உள்ள திரை ஆழமாக சமந்தளத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹு நல்லே எல்லா சந்தர்ப்பங்கள் வாழ்ந்து கொள்ளுமாறு கொள்வானா அன்பான அல்லாஹுவின் புனிதமான ஒரு மார்க்கம் தீனு இஸ்லாம் மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான் இது ஒரு புனிதமான மார்க்கம் இந்த மார்க்கம் எப்போது தோன்றியதோ அன்று முதல் இஸ்னாத்துக்கு எதிரான சவால்கள் நிறையவே வந்திருக்கின்றன அல்லாஹா தான் மனிதர்கள் இஸ்லாமத்தின் எதிரிகள் என்ன செய்கின்றார்கள் அவருடைய வாயினால் இஸ்லாம் என்ற இந்த ஒளியை இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை ஊதி அனைத்துடன் ஆளுகின்றார்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் வருத்தாலும் அந்த மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கியே தீர்வான் என்று சொல்லி கனிமான அல்லாஹ் மகிழ்ச்சியார்கள் இன்னும் அல்லாஹ் சொல்லுகின்றான் அவர்களை இந்த உலகத்துக்கு தெளிவான மார்க்கத்தை குடுத்து நேர்வழியை குடுத்து அனுப்பி வைத்தான் அதற்கு எதிரானவைகள் இந்த உலகத்தில் இருக்கும் முஸ்லிம் நீங்கள் விருப்பார்கள் அவர்களுக்கு நிறைய சவால்கள் வந்திருக்கின்றன அன்பான அல்லாஹின் நண்பர் யார்களே இஸ்லாத்துக்கு சவால்கள் என்று நாம் தருகின்ற போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று வெளி இருக்கூடியவர்கள் எப்படி இருக்கும் பேச்சு எப்படி இருக்கும் நடத்தை எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி ஈமான் அவர் இருப்பார் உள்ளம் எ வார்த்த விடயங்கள் மிகப்பெரிய எதிரிகளாக இருக்கின்றனர் மிகப்பெரிய எதிரியாக இருக்கின்றார்கள் காலத்திலும் முதலாவது இஸ்லாத்துக்கு விரோதமானவர்கள் இஸ்லாத்தை விட்டு முக்கியமாக எங்கள் தோற்றத்திலே இஸ்லாத்தை போல நடித்து உள்ளத்திலே இஸ்லாம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹா குசு அல்லா சொல்லுகின்றான் சொல்லுகின்றான் அதே போன்றான் அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும் அவருடைய பேச்சு எப்படி இருக்கும் அவர் எப்படி இருப்பார்கள் எந்த விடயங்களை அல்லா விரிவாக சொல்லாவிட்டாலும் உண்ணாக்கூடிய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார் கண்ணியமான அல்லாஹு நல்வியர்களே எப்படிப்பட்டவர்கள் மனைவி அன்பு மஹ்பத் இருக்காது அல்லாஹ் சொல்லுகின்றான் நாங்கள் சாட்சி சொல்றோம் நீங்க அல்லாட தூதர் என்று சொல்லுவார் அல்லா சொல்கிறான் முறை சொல்லவர்கள் பொய் சொல்கின்றார்கள் அவர்கள் பொய்யார்கள் உங்களை அல்லாவுடைய சூழ்ந்த என்று சொல்லுவார்கள் ஆனா உள்ளத்திலே நபியை பற்றிய வெறுப்பிற்கும் நபியுடைய பேசுவார்கள் ஆனால் கட்டப்பான எண்ணங்கள் வைத்துக் கொண்டிருப்பார்கள் அன்பான் அல்லாஹு அது மாத்திரமல்ல அல்லாஹா தாலா அந்த முனாபிடைய தோற்றங்களை சொல்லுகிறார்கள் முனாபிக்கு அறனாக இருப்பார்கள் பார்ப்பதற்கு எங்களை போல ஜிப்பாக இருப்பார்கள் ஜாதிப்பார்கள் ஒரு முஸ்லீம் என்று நாங்கள் விளங்கிக் கொள்வோம் ஆனால் அவரோடு பேசிவிட்ட போதுதான் விளங்கிக் கொள்வோம் இவர் ஒரு முஸ்லீம் அல்ல என்பதாக அல்லாஹ் அல்லா சுற்று அல்ல வைரா நபியை நாயகருமே நீங்க அவங்க ஆச்சரியப்படுவீங்க இவங்கள அல்லா நபியை பார்த்து சொல்கிறான் அன்பான அல்லாஹல் நல்லே அது மாத்திரமல்ல அல்லாஹ் இன்னும் சொல்கிறான் அந்த முனாபிக் பேச ஆரம்பித்தால் நபியை நாயகருமே நீங்க கேட்டுக்கொண்டே நபிய பத்தி பேசுவாங்க வரலாறு பேசுவாங்க இஸ்லாச பத்தி பேசுவாங்க இஸ்லாமில் இருக்கு உள்ள இஸ்லாமில் இருக்காது ஈமான் இருக்காது வெளி ரங்கத்துல ஜுப்பாய் இருக்கும் வெளி ரங்கத்துலதான் தாழ் இருக்கும் ஆனா உள்ளத்துல ஈமான் இருக்காது அன்பான அல்லாம இது நாங்க பாக்குறோமா இல்லையா சாதியானிகளை பாருங்க அலான ஓரத்துல இயக்குறாங்க பாரு அழகான தூரத்துல இருக்கிறாங்க ஆனா உள்ளத்துல ஈமான் இல்ல உள்ள அதிக பத்திய மஹபத் இல்ல உள்ள அடிச்சலமாக வளையத்த அன்பு இல்ல கண்ணியமான அல்லாஹ் விளையாடியார்களே இவர்கள் முன்னாசிப்பகள் இணம் காண முடியாது இவரும் ஒரு முஸ்லீம் என்பதாக நாங்கள் உண்மையில் அழகா உனக்கு ஒரு சாதாரண அமைப்பாயிருந்தா பின் ஒரு குருவாயிருந்தா அல்லா இவ்வளோ விபரீதமாக இவ்வளோ விளக்கமாக சொல்ல வேண்டிய தேவை இருக்காது ஆனால் இவர்களில் என்று சொல்லவர்கள் அப்படியே சொல்ல ஒட்டகத்திலே வந்து விட்டார் இது எல்லாம் ஐசாவது எல்லாம் ஆனா தனி இருப்பதை பார்த்து அவங்களை அப்படியே ஏற்றி குறந்து செல்லலாம் இருக்கக்கூடிய இடத்துல விட்டு விட்டாங்க அல்லாடியே அல்லாஹ் உடனே பரானாய் நஜம் உங்களில் நின்று ஒரு கூற்றம் இட்டு கட்டினார்கள் அவதூறு சொன்னார்கள் அதை நிகழ்ச்சி என்ன வேண்டாம் பல்முயர் இது உங்களுக்கு நல வீட்டா சொல்லிக் காட்டுகின்றான் முனாபிக்கர் எப்படிப்பட்டவர்கள் என்று விளங்கிக் கொள்வதற்கு இது ஒரு சந்தர்ப்பம் பின்னர் நாயம் நிறைய மாற்றங்கள் இடம்பெற்றன எனவே முனாசிய புகழ் என்று சொல்லக்கூடிய ஈமான் தாரிகளை போன்றிருப்பார்கள் முஸ்லீம்களை போன்றிருப்பார்கள் ஆனால் அவர்கள் முஸ்லீம்கள் அல்ல அல்லா முத்தால ஈமானை முனாசிய ஈமான் எப்படி என்பதையும் அல்லா சொல்லுகிறான் இருக்கின்றார்கள் அல்லாஹ் மறுமை நாளையும் ஈமாங் கொண்டுதான் சொல்வார்கள் அல்லாஹ் சொல்லி அவங்க உண்மையில ஈமாங்கார்கள் அல்ல சில மனிதர்கள் வாயால் சொல்லுவாங்க நாங்கள் ஈமாங் கொண்டுட்டோம் வாயால் நபிய போலுவாங்க வா யாரை தாமாகற போராடுவாங்க ஆனா 우리 உள்ளத்துல நல்ல எண்ணம் இருக்காது என்ற விஷயத்தை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்றான். கனிமான அல்லாஹ்வுடைய நபி அறிஞர்களே, இன்ம அல்லாஹ்வுடைய சிபத்துகளை சேகிறான். வையதா கீல லஹும் லா சுத்திது பில் ஆர்ல். பூமில பாதால ஏப்டீடாதீங்கன்னு முனாபிகளுக்குச் சொன்னினா. முனாபிகுகள் சொல்லுவார்கள் என்ன சொல்லுவார்கள் நீங்க பசாத ஏற்படுத்த வேண்டாம் என்று சொன்னால் முனாக்கத்துகள் சொல்லுவார்கள் நாங்களான நாங்கள் தானே நல்லவர்களை சொல்லுவாங்க ஊடுவிருக்கிறார்கள் இங்கு பார்க்கிறோமா இல்லையா கண்ணியமான அல்லாஹ் நிறையார்களே காதியாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் சரியாக்கை விட்டு வெளியேறியவர்கள் மார்க்க பேசுவார்கள் ஆனால் அவருடைய உள்ளத்திலே மாற்றவிருக்காதே இவர்கள் பின்பற்றக்கூடியவர்கள் யார் என்றால் மிர்சா ஓலாம் என்று சொல்லக்கூடியவன் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது அல்லது ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி ஒன்பதுல பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒரு கழிவறையிலே இறந்து போனவர் மரணித்தவர் தான் மிர்சா ஓலாம் என்று சொல்லக்கூடியவர் வெளியமானவர்களே சொல்லலாம் வலி வச அவர்களை எப்படி எப்படி எல்லாம் திட்டக்கூடியமோ அப்படியெல்லாம் திட்டவர்தான் இந்த மிஸ் என்று சொல்லக்கூடியவன் சரி அச்சல இல்ல சரி அச்சவிட்டு வெளியானவர்கள் எந்த அளவுன்றால் அந்த என்று சொல்லக்கூடியவர் ரோஹானியா என்ற கிசாபில எழுதுகிறாரே முமது என்பதாக அந்த ரோஹானியா என்று அது மாத்திரமல்ல இப்படி அவர்கள் சொல் கொண்டவர்கள் முஸ்லீம்கள் என்னை ஏற்காத யாரெல்லாம் அந்த பூமியில் இருக்கின்றார்களோ அவர்கள் அல்ல அவர்கள் பிறந்தவர்கள் அரசுள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு அன்று இருந்த அந்த நல்ல மக்கள் சிலர் பாகிஸ்தானிலே வழக்கிலே எடுக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு வழக்காக இருக்கிறது இந்த பிரச்சனை அதுக்கு பின்னால் அந்த வழக்கின் இறுதியாக எாம் ஆண்டு தீர்ப்பு கொண்டிருக்கிறது அந்த அல்லா நிலையார்களே அது மாத்திரமல்ல அந்த கால தொகுதியிலே பாகிஸ்தானிய கவிஞர் அல்லாமா இஸ்வார் என்று சொல்லக்கூடியவர் காதியானிய கொள்கையால் கவரப்பட்டு எதிரான ஒரு அமைப்பு இஸ்லாம் மாசுபடுத்துகின்ற ஒரு அமைப்பு என்று சொல்லி அவர் சௌபாட்சியார் அது மாத்திரமல்ல அந்த காதியானிய கொள்கையால் கவரப்பட்ட இன்னொருவர் தான் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அரசியல்வாதி அகமது அக்பர் என்று சொல்லக்கூடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு கிட்டத்தட்ட மூவாயிரம் மக்களுக்கு என்ன செய்தார் இவர் சௌபா செய்து முக்கியமான ஒரு கூட்டத்திலே இவர் சொன்னார் நான் சில காலம் அந்த பாதியாரிய இனிமேல் அதை நான் இருக்கிறேன் அது இஸ்லாத்துக்கு முற்றிலும் விரோதமான கொள்கை என்பதாக அந்த ார் அல்ல நல்லே அது சாதியானிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் விரோதிகள் அவர்கள் விரோதிகளாக இருக்கின்றனர் எந்த அளவென்றால் அன்மையிலே ஒரு முக்கியமான ஒரு ஆளின் சொன்னால் முக்கியமான ஒரு சோதர்ப்பு பக்கத்தில் இருக்கின்ற போது அவர் சொன்னார் உங்களுடைய மொழிபெயர்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது முக்கியமான ஒரு வெதற்கு தேவையான ஒன்று அதனால் பாதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னது பண்ணினார் ார்களே அந்தள இருந்து அமைப்பாக அந்த காதியாக இருக்கிறார் எனவே எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் அன்பான அல்லாஹன் நிலவியார்களே அது மட்டுமல்ல அவர்களோடு இன்புறுக்காரர் தான் ார்களேவசம் பேசுவார்கள் அலைவசனி மீது அன்பு காட்டுவதாக பேசுவார்கள் செல்லல்லா அலைவராக மனைமாறுகளை தங்கைப்படுத்தி பேசுவார்கள் ஆனால் உள்ளத்திலே அவர்களை பற்றிய விரோதம் இருக்கும் உள்ளத்திலே அவர்களை பற்றிய கலப்பு இருக்கும் அல்லா பரிசு சொல்லுகின்றான் அதாவது எங்களை அல்லாஹ் எங்களுக்கு ஒரு விஜயத்தை செலுத்தான் சில மனிதர்கள் நல்லதாக பின்னால் வந்தார்கள் அந்த அடியாரிகள் முன் சென்ற அந்த நல்ல மக்களுக்கு ஆனால் பிரார்த்தனை புரிய வேண்டும் இந்த பிரார்த்தனையும் அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் செய்வார்கள் எங்களை மன்னித்துக் கொள்வாயாக எங்களை விழும் ஈமால் சுந்திய அந்த பாவங்களையும் மன்னித்துக் கொள்வாயாக மனோ ஏற்படுத்த சந்தேங்களை ஏற்படுத்த நல்லதாக அல்லா சூரத்து ஆயத்திலே சொல்லி காட்டிருந்தார் நல்ல நாங்கள் ஒவ்வொருவரும் முன் சென்ற நபிதாரளுக்காக முன் சென்றியமாக நினார்களே எனவே குறிப்பிட்ட சில இமாம்களை மட்டும்தான் மதிப்பார்கள் அவரது கண்ணியம் கிடையாது ஆனால் அவர்கள் கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் இமாம்கள் செல்லலாமோ அலைவர்களோடைய பரம்பரையே உள்ளவர்கள் தான் கனியமான அல்லாமு நினைவார்களே உள்ளவர்கள் தான் ஆனால் நதினாறு அவர்களிடம் என்றால் அவர்கள் சொல்லுவார்கள் தவிர சஹாபாக்கள் எல்லோரும் ி விட்டார்கள்க்கள் சொல்ாதாரணமான குறிப்பிட்ட சில இமாம இருக்கிறார்களே அந்த இமான்கள் தான் இவர்களுடைய மிக முக்கியமான வழிகாட்டிகள் இந்த இமாம்களைத்தான் அவர்கள் புகழுவார்கள் இந்த இமாம்களைத்தான் எல்லா சந்தர்ப்பத்திலும் அவர்கள் பேசுவார்கள் வரலாறு வரலாறு என்று சொல்லக்கூடிய குழந்தை அந்த ஆண் குழந்தைகள் என்ன செய்றாங்கன்றா ஈரான் வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பின்னால் அங்கு அவர்கள் பெண்ணை திருமணம் முடிக்கின்றனர் திருமணம் முடித்ததுக்கு பின்னால் அவர்கள் கிடைக்கின்ற ஒரு ஆண் குரந்தை தான் ஆபதி கனியமானவர்களே மகன் ஹன் அல் அஸ்கரி அவருடைய மகன் முகமது அல் மஹதுமானவர்களே இவர்களை தான் அவர்கள் இமாம்களாக எடுத்துக்கொள்வார்கள் எந்த அளவு இந்த இமாம்களுக்கு எந்தளவு பெரும கொடுக்கிறார்கள் என்றால் அல்லாவுக்கும் நெருக்கமான இருந்த மரப்போ அல்லாவுக்கும் நெருக்கமான இருந்த நதியோ இந்த அந்தஸ்து வர முடியாது என்பதாக அவருடைய கிசாபுகளே எழுதி வைத்திருக்கிறார் அந்த அல்லாஹ் நதியார்களே அது மாத்திரமல்ல இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இந்தியாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஆயிஷா எல்லா விபச்சாரின்னு சொல்லுவார்கள் நாங்க எந்தள சிறப்போமோ அத போல அவங்க சிறப்ப கொடுப்பாங்க வருவதாக வருவாங்க ஆனா ஹஜ்ஜிக்கு வாழவே அஜுடிய சிலைகளை செய்வதற்காக அல்ல நபி மீது இரக்கம் காட்ட மாட்டார்கள் நபியை வாயால் அவர்கள் வழிகாட்டி நூலாக எடுத்துக் கொள்வதை போல ஆணுக்கு அடுத்ததாக இவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு நூல் தான் சொல்லக்கூடிய நூலாக இருக்கிறது கண்ணியமான அல்லாமல் எப்படிப்பட்டவர்கள் என்றால் கண்ணியமான அல்லாமல் நிலையார்களே எங்களுடைய வசனங்கள் சில வசனங்களை அப்படியே மாற்றுவிட்டு அன்னை காலமாக இவர்கள் புனிதமான இடமாகியாபத்துள்ள சூழ்ச்சி ஏற்படுவதற்காக ஒரு நிறைய கூட்டத்திலே இருந்து ஒருவர் இடையிலே போய் அந்த இடத்தை அப்படியே குழப்பி மக்களை கீழே விளைச்செய்து கொலை செய்வது அன்னைக்காரங்களை பார்க்கிறோம் வரக்கூடிய ஒரு பத்திரிகை தினமலர் என்று சொல்லக்கூடிய பத்திரிகையிலேஜிகள் அந்த ஒவ்வொரு வருடத்திலும் அதாவது பட்டியலை வெளியிட்டார் இருபத்தி ஆறு கல்லூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நாலு பதினாறு இருநூத்தி பதினேழு அங்கு சகிதானார்கள் அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நாலு ஒன்பதாம் தேதி நூத்தி பதினெட்டுகள் ஜமராத்திலே அதேபோன்று ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டு ஒன்று இருநூத்தி ஐம்பத்தி ஒன்னு அதே போன்று ரெண்டாயிரத்தி ஆறு ஒன்று பதினெட்டு முன்னூத்தி நாப்பத்தி ஆறு ஹஜ்ஜாஜிகள் ஜமராத்திலும் அதே போன்று இரண்டாயிரத்தி பதினைஞ்சி ஒன்பது பதினொன்னு அதே ஆண்டு படித்தோம் நெரிசல் ஏற்பட்டு மக்கள் சகிதாகுகள் இன்னொன்று இருக்குது நெரிசலை ஏற்படுத்தி மக்களை கொலை செய் அல்லாஹ் அண்மை காலத்துல ஏற்பட்ட இந்த ஈடுபட்டு ஏழாம் ஆண்டு ஈராக்கின் தலைநகர் வந்தவர்களே சில சுமாராக நூத்தி ஐம்பது கிலோ மதிக்கத்தக்க எதற்காகவே இந்த முஸ்லீம்களுக்கு மத்தியிலே விளைவை ஏற்படுத்துவதற்காக முஸ்லீங்கள் அடையாளமாக சின்னமாக முஸ்லீம்கள் கௌரவிக்கக்கூடிய முஸ்லிம்கள் கண்ணியப்படுத்தக்கூடிய தகவலா கனியமான அல்லாஹ் இதன் மீது மாசுபடுத்த வேண்டும் இவருடைய கண்ணியத்தன்மையை விளக்கம் செய்ய வேண்டியதற்காக வேண்டி இவர்கள் முன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல இவர்களுடைய கண்ணியமானவர்களே இண்டா இவர்கள் மார்க்கட்ட மக்களுக்கு இந்து நெட் ரீதியாக கொடுக்குறாங்க சமுதாயம் இந்துநெட்டில் போய் மார்க்கத்தை படிச்சு காதி யானியாக அஸ்வேல கொண்டியுடைய மாறிக்கொண்டிருக்கிறார்கள் முங்க சாரணைக்கு மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார் இன்று மாதா பிதா கூகுள் தெய்வமாக இருக்கும் கூகுள்ல போய் பிள்ளைக்கு பேர் தேடுறது கூகுள்ல போய் வியாபாரத்துக்கு வழிகாட்ட தேடுறது கூகுள்ல போய் திருமண வாழ்க்கையை ஒழுக்கத்தை படிக்கிறது கூகுள் வைத்து மார்க்கத்தை படிக்கிறது அன்பான அல்லாஹ் அல்லாஹ் ஆன தந்து ஏழு ஆணுக்கு தப்பிதாக நபியுடைய வாழ்க்கையை தந்தார் அல்லா நேரடியாக எங்களுக்கு சொல்லி தருந்தான் அல்லாஹ் நிலந்தார்களே அது மாத்திரமல்ல இந்த காதி யானிகள் இன்னும் நிறைய விளைவுகளை ஏற்படுத்த அதிலே ஒரு விளைவுதான் என்ன செய்கிறார்கள் என்றார் இவர்கள் போய் வருவதற்கு சமன் என்ற கருத்தை அவர் எழுதுகின்றார் அன்பான அல்லா விளையாடியார்களே அது மாத்திரமல்ல அவர் என்ன செய்கிறார்கள் என்றால் அவங்க ரெண்டு பேரையும் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு பெரிய கேக் எடுத்து அந்த கேக்குல அவங்க ரெண்டு பேரும் நரமவாசி என்று சொல்லி அந்த கேக்குல எழுதி அந்த கேக்க வெட்டி சாப்பிடக்கூடிய ஒரு மகிழ்ச்சியா அளவு சர்வ சாதாரணமானவரை திறன்கள்ல ரத்தத்தை ஓட்டிக் கொள்வார்கள் அன்றைய திறங்கள்ல அப்புறம் சுண்ணா வருஷமா எங்களை போட்ட யாராவது போய் அவங்களோட கையில சிக்கினா எங்களை கொலை செய்வார்கள் எங்களுடைய இரத்தத்தை ஓட்டி விடுவார்கள் அல்லா அவர்கள் விட்டு கட்டுவார்கள் எல்லாத்தின் புதைமாரவர் எல்லாவண்ணா அன்னை உம் உச்சலமானவர் எல்லா உமீபாசல நபிமார்களுடைய மனைவிமார்களையும் சுற்றுவாங்க ஏற்றுவாங்க நடிகார்களே அவருடைய களிமா எங்களுடைய களிமாவை தோன்று இரண்டு பகுதியா இருக்காது அவங்களோட களிமாவோட பிழையான அஞ்சு பாட்டா இருக்கான களிமா அவங்க களிமா அஞ்சு பாஷா இருக்குமா எங்கே முகம் அவருடைய அந்த களிமாவில கூட பகுதிக்கு மேல களிமா வரை இல்லை அக்கௌண்ட் வரைக்கும் அன்று வாழ்ந்தவர்கள் இப்படி முன்னர் வாழ்ந்த சமுதாயம் எல்லாம் இரண்டு இரண்டு பகுதிகளை களிமா சொன்னார்கள் வ தவிர வேற களிமார்கள் இவர்கள் இலங்கையிலும் கூடுதலில் இருந்தாரா பாதுகாக்க வேண்டும் அண்டான அல்லா மின்னடியார்களே இலங்கையில என்ற மக்களுக்கு உதவுறோம் என்ற கோர்வையில பெரிய மாணவர்கள் சிறை செஞ்சு அவங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறோம் என்ற போர்வையில ஏல புகழைகளை கல்யாண முடிச்சு கொடுக்கிறோம் என்ற போர்வையில நிறைய டியூசன்கள் நடத்துறோம் என்ற போர்வையில இவர்கள் உதவுவாங்க விளம்பரங்களை போட்டு ஆளுங்களுக்கு சொல்லியும் அதே போது பட்டதாரிகளுக்கு கோஸ் இன்னும் படிக்கின்ற மாணவர்களுக்கு கோசென்று சொல்லியும் நிறைய விளம்பரங்களை பார்க்க முறைகிறார் அதுதான் அல்லாஹல் நடிகார்களே இவருடைய திருஷ்டம் மிக வேகமாக சுமார் மேற்பட்ட நூற்களை எழுதியிருக்கின்றார்கள் அதுதான் அல்லாஹல் நடிகார்களே இவர்களுடைய வழியிலே போய் சிக்கிக் கொள்ளாமல் பொறுப்பாக இருக்கிறது அல்லஹா இப்படிப்பட்ட என்ன தண்டனை கொடுப்பான் என்பதாக சொல்லியிருக்கிறார் அல்லா சொல்லி நிச்சயமாக அல்லாஹு அதான் இருக்குது என்று அல்லாஹ் சொல்லி முன்னாபி ஆண்களும் பெண்களும் பெண்களும் இருக்கிறார்கள் அல்லாஹர் நல்லார்களே வீதி கொண்டு வருவார்கள் புத்தகம் கொண்டு வருவார்கள் அவர்கள் ஆண்கள் மட்டுமில்ல பெண்களும் வருவார்கள் அல்லா பரவாயில்ல சொல்லுகிறான் முன்னாசிக்கான ஆண்கள் பெண்கள் அதே போன்று குப்பாறுகள் இவங்க எல்லாருக்கும் அல்லா நரகத்தை வைத்திருப்பதால் சொல்கிறான் நாளைய மறுமையில இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்ப்பான் இவங்க எல்லாரையும் அல்லா முன்னாசி எல்லாரையும் அல்லா நாளைய மறுமையில நரகத்துல அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான் அன்பான அல்லாடியார்களே எங்களை மார்க்கோ ஆனா எங்களை பார்வையில நீ போல நடிச்சு உள்ள சில ஈ மாட்டுக்கு விரோதமாக நடக்கக்கூடியவர்கள் நாளைய அப்படியே நாளையில எங்களை அணுகி சொல்லுவார்கள் நீங்க அணுகி சொல்லுவார்கள் முன்னாசி ஆண்களும் பெண்களும் இரண்டு சபிஸ் மின் ஹியூவரா தமி தூ நூறா நாளைய செய்யாம சுய நாளையில முனாசிக்கான ஆண்களும் பெண்களும் எனவே நாளை மறுமையுடைய கஷ்டம் பயங்கரமான கஷ்டம் எனவே எங்களை கொஞ்சம் முன்னு கூட்டு நீங்க பின்னாடவாங்களே உங்கட ஒளியாளர் நாங்களும் பிரகாசம் அடைஞ்சு முன்னுக்கு வாரோம்னு சொல்லுவாங்க ஆனா அல்லா சொல்லுவான் கீழரு கும்பல் தமிசு அவங்களுக்கு சொல்லப்படும் ஒழிய பெற்றுக் கொள்ளுங்களை வேறுபடுத்துவான் உடனே ஒரு திரைய போடுவான் ஒரு வாயில போடுவான் கண்ணியமான நாளைய மருமையில போட்டு அல்லா திருவான் உள்புறத்துல எல்லாரும் இருப்பாங்க அறுப்படைகளை கொடுத்து கொண்டே இருப்பான் கிபலி அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய பகுதிகளில் முன்னாசிக்குகள் இருப்பாங்க அங்கு அதாவது இருக்கும் அல்லாவுடைய தண்டனை இருக்கும் என்றால் என்ன செய்வ போடுவாங்க நரகே கீழே போக போக தண்டனைகள் கூட கீழே போக போக இருக்கிறேன் அவருடைய கூட கீழே போக போக நாங்க நரகத்துல ஆக கீழ போடுவோம் அவங்களுக்கு யாருமே உதவி செய்ய நாளே வறுமையில் இருக்க மாட்டாங்க நல்லா சின்ன ஒரு விஷயத்தை வேலை செய்யாத சொல்ற கண்ணியமான அல்லாஹ் நிறையார்களே இதெல்லாம் சர்வசாதாரணமானது ஆனால் உண்மையான முனாபி பான் சொலிவாக சொல்லிக் காட்டுது யார் என்றார் இஸ்லாத்தின் விரோதிகள் கண்ணியார்களே அவங்க நல்லது செய்வதாகத்தான் எங்களுக்கு நல்ல அல்ல சொல்ற அவங்க செய்யற வேலை நல்ல வேலை இல்ல அல் முனாபியூ நவ் முனாஃபிய பாசி முனாசிக்கான ஆண்களும் பெண்களும் அவங்களுக்குள்ள கூட்டாளியா இருப்பாங்க கொடுக்க இருக்கிறவங்க கூட்டாளியா இருப்பாங்க வெளிநாட்டு இருக்கக்கூடியவட கூட்டாளியா இருப்பாங்க அல்ல சொல்லுறான் அவங்க என்ன செய்வாங்கடா எமுரு அவங்க அருவறுப்பான சகோதரத்துக்கு நல்லது செய்யறவங்களை நல்லதை செய்ய விடாம அதை தடுப்பாங்க அவங்கள இறுதியில சொல்றாங்க இருக்கிறாங்களே இவங்க தான் பாசிக்குகள் எனக்கு அந்த அல்லா முன்னாடியார்களே இஸ்லாசின் விரோதிகள் முனாபிக்குகள் என்பதை நாங்கள் இனம் கண்டுகொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல அல்லாஹா தான் இருந்த முனாஃபிப்புகளை பற்றி அல்லா பேசுறான் وَمِن مَنْ حَوْلَكُم مِّنَ الْعَرَابِ مُنَافِقُونَ عربي غل سيله مُنَافِقُونَ نبي يقولون جبما لك في النهار صلت جبما رأيه إن الله قرآن لك الله صارب تقولون وَمِنَّمُ لِلْمَدِينَةِ مَرَضُونَ أَلَى النِّفَاقِ الله قال ران مدينة غل سيله منافِقل هذا هو نيبانجة حسن لك ملحثاً ابنى سيله منافِقل مدينة غلقاء நிறைய நாயகமே நீங்க அவங்க அறிய மாட்டீங்க உங்களிடையே சேர்ந்து முதலாவதுல சுடுவாங்க உங்களோட வசியத்துல உட்காருவாங்க நீங்க எங்கெங்க போறீங்களோ உங்களோட வருவாங்க அதனால அவங்களுக்கு அவங்கள தே அவங்க நாங்கள் ரெண்டு முறைப்போம் ஒரு தண்டனை இல்லை அவங்களை ரெண்டு முறனாக சந்திப்போம் சொல்லுவா குருவாலை சொல்லி பார்த்தான் எனக்கு அன்பான அல்லாஹும் நல்லது அவர்கள் பாயால சொல்வது நவிய புகழ்வதா அது தேசம் உண்மையில அது உண்மையில நடிப்பாக இருக்கிறது உள்ளத்துல ஈமான் நல்லெண்ணம் உலகத்தில் மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடியதான் எனவே அன்பான அல்லாஹுடைய விபரீதங்களில் எங்களுக்கு தெரியாது ஆனால் சாதியாக தெரியாது கனியமான வயசு காலத்துல போயிடுவோம் எங்களை எதிர்காலத்தில் சந்திக்கக்கூடிய சவால் சாதாரணமான சவால் அல்ல அதுவும் இலங்கை சந்திக்கக்கூடிய சவால் சர்வசாதாரணமான சவால் அல்லிவானமாக கத்தப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு மவுத்தாயிடுங்க கண்ணியமான அல்லாஹ் அப்படி இல்லண்டா எங்களை எதிர்கொள்ளக்கூடிய சமுதாயம் நிறைய பிரச்சனை தான் அவங்கள கொள்கையை திரிப்பதற்காக போட்டு அவங்களுக்கு முழுமையான மார்க்கத்தை அன்பான அல்லா நடக்கே حضرت 나యం 소ல்லல்லாஹு அலைஹி வஸலாம் அவங்கக பின்னால வேற நபி இல்ல அதுக்கு பின்னால நபி இஸ்லாம் யாரெல்லாம் போறாங்களோ நபி இஸ்லாம் யாரெல்லாம் வராங்களோ அதெல்லாம் பொய் நபி தான் அதெல்லாம் உண்மைானவங்க ಅಲ್ಲ அதபோல ஒன்னு தான் நிrsa உலாமோட அந்த காதியாங்க சொல்லுங்க இளங்கல அஹ்மதியா என்ற பேர்ல இருக்காங்க அதே மாதிரி சியாக்க இருக்காங்க பத்வேத கொள்வே இருக்காங்க அன்பான அல்லாஹ்வுடைய அறிஞர்களே இந்த கொள்வேல பேத்து யாரும் மாத்திடாதீங்க நிறைய பேர் தெரியாம மாத்தி கொண்டாங்க அன்னைல கேட்ட ஒரு சம்பவம்தான் அன்பான அல்லாஹ் ஒரு சூரத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்ய அதாவது அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் திருமணம் முடிச்சுட்டாங்க காலப்போக்குல விளங்குதே இவங்க சாதியாரிகள் எப்படி பெயர் கீழ்மான அலுவலகம் நல்லே எனவே சிலாக்களை பண்ணிட்டு ஒரு வருடத்துக்கு திருமண விலயமாக போறோமா தொழில் விளையமாக போறோமா உதவி எடுக்க போறோமா ஒரு பிள்ளையை மதுரத்தாக்கு சேர்க்க போறோமா வேற வேற நாம் கலந்து கொள்றோமா கொஞ்சம் விசாரிங்க முக்காக்க இருக்கிறாங்க எங்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு ஜம்யா இருக்குது எங்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஊர்களின் நிர்வாகம் இருக்குது முகங்களை அணுகி இந்த பாதுகாப்பு சேர்க்கலுமா இந்த மதுரத்தால் சேர்க்கலுமா இப்படிப்பட்ட ஆய்வு தொடர்பு வைக்கணுமா இந்த விவரங்களை கேட்டுக் கொடுங்க என்ன அலுவலாக எனவே வீசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு பிணர் தான் மக்காவிலே இரண்டாவது ஒரு வீடியோ பார்த்தார் அன்பான அவ்வளவு விரோதிகள் அவங்களுக்கு எப்படி விட்டு கட்டினாங்களோ அத போல ஒவ்வொரு செய்திய பரப்புறது மக்களை குழப்பி அடிக்கிறது ஜம் கிணறு என்பது அது ஒரு கிணறு தான் இரண்டு கிணறு அல்ல அண்மையிலே ஒரு வீடியோ பரவப்பட்டது அதாவது ஜம் கிணறு கண்டு கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் ஒரு வீடியோ பரவி அந்த அது காட்டிற்கு பொ தூண்காக வேண்டி அமைக்கப்பட்ட ஒரு புளி கிட்டத்தட்ட நாலு ஆலத்திராவுடைய தண்ணி இருக்கு அந்த தண்ணி அண்மையில தோண்டப்பட்ட ஒரு குழி அந்த குழிவுழுக்க மழை காலங்களில் தண்ணி பேன் விக்குது அந்த தண்ணி தான் காட்டப்படுகிறது ஆனால் ஜம்சம் கிணறுக்கு சுமார் முப்பது மீட்டர் அதாவது தொண்ணூத்தட்ச அடி ஆழமான எனக்கு அதான் அல்லாஹ் நடந்த கிணறு ஒன்றுதான் அதற்கு இஸ்மாயில் அலிசாவுடைய கால்பாடம் பெற்று அந்த நடிகார்களே அதே போல இந்த காரியாக இருக்கக்கூடியவர்கள் அதே போன்று வழி இடத்திலே மார்க்க பேசக்கூடியவர்கள் இப்படியான நிறைய செய்திகளை சமூகத்துக்கு மத்தியிலே பழக்குவார்கள் நாங்கள் நம்பிவிடக் கூடாது எங்களுடைய ஈமாளிலே நாங்கள் உறுதியாக இருக்க நாங்கள் அல்லாஹூட அப்போதையும் நம்பி இருக்கிறோமா எல்லா துறைகளிலையும் ஒரு விளையாடு வருகா up. Uh -huh. பரப்புறாங்களா அந்த செய்தியை நாங்கள் உறுதிப்படுத்தாத ஒரு செய்தியை அல்லாடியார்களே தெரியாத எந்த விஷயத்திலே தலையிடவானா நாங்க ஒரு விஷயத்துல தலையிட்டு எப்படியாவது எங்கள் மூலமாக யாராவது வலிக் போன மாட்டா அல்லா எங்களுக்கு மன்னிப்பு தரமாட்டான் அதனாலதான் தெரியும் அன்னைக்கு நாளைக்குடைய நாளையில அல்லா வழிக் வழிகடுக்க வைத்த அறிஞர்களை எடுப்பான் பெரியமானவர்களை வழிகட்ட அறிஞர்களை எழுத்துவார்கள் அவர்கள் சௌகா சேவை மீன் ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்க அல்லாஹ் சொல்லுவான் நீ உண்மையில செய்திகளை தீர விசாக்கு எதிரான சதிகள் எல்லா விதத்திலும் இன்று வேறு இளம் சமுதாயங்கள் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய காலத்தில் நல்ல காலங்களாக பிரித்து தெளிவாக தூய்மையான முறையில் எல்லாங்களையும் எல்லா வழி வகை ஏற்படுத்தோடு என்னென்ன சிறப்புகள் தா ஹவாஜ அபார இத்ராயா அத்த எஜ்ரப்லே மானைவரையும் அல்லாஹ் சேர்த்து கொள்வாயாக யா அல்லாஹ் இவனைவை કબூல் பண்ணுவாயாக யா அல்லாஹ் இத்ராத் கேலரான எல்லா சடிகளினங்கர உம்மத்தை பாதுகாத்துவாயாக யா அல்லாஹ் இத்ராத் எல்லா விதமான சடிகளን பாத்துருவ பாதுகாத்துவாயாக யா அல்லாஹ் ஒரு நாள் ஆரன் மீதிகளே அவர் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் கருது ரீதியா செய்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஆயிர ரீதியா செய்து கொடுக்கிறாய் யா அல்லாஹ் எல்லா சடிகளையும் அழிந்தவென்னியா அல்லாஹ் எல்லாவற்றையும் தவறுப்படி ஆத்துவாயாக வாழக்கூடிய நல்ல மார்க்கமாக்கிடுவாயாக அதை பாதுகாக்கக்கூடிய அனைவரை கபோஷன் கொள்வாயாக உலகத்தில் மரணித்து மேனா ஜென்மத்துக்கு அடையக்கூடிய கூடுவரை கபோஷன் கொள்வாயாக